வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து எழுதியுள்ள முயன்றால் முன்னேற முடியும் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் இறைவன் நம்மை அறிவுடன் படைத்திருப்பதே முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செயல்படவும் உழைக்கவும் இயங்கவும் குறிக்கோளை உருவாக்கவும் தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம் நம்முடைய பிறப்பு உயர்வுடன் இருப்பதனால் செயலும் மேன்மையுடன் இருந்தே ஆக வேண்டும் அடிப்படையாக இருப்பது முயற்சி நமக்கு அறிவு இருக்கிறது ஆற்றல் அமைந்திருக்கிறது எப்படி முன்னேறாமல் கட்டாயம் முன்னேறியே வேண்டும் நம்முடைய பிறப்பின் பயனே முன்னேற்றம் பெற என்பதுதான் நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் முன்னேறி காட்ட முடியும் முயற்சியை உலகின் முகத்தை மாற்றி அமைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மட்டும் எப்படி முன்னேற்றம் அடையாமல் போக முடியும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தே ஆக வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் முயன்றதன் பலனாகத்தான் நாம் இப்பொழுது எல்லா வசதிகளுடன் வாழ்கிறோம் திருவள்ளுவரின் முயற்சியினால் நமக்கு திருக்குறள் கிடைத்தது எடிசனுடைய முயற்சியினால் நம்முடைய வீட்டில் ஒளி வீசுகிறது ஜார்ஜ் ஸ்டீபன்சன் முயற்சியினால் நமக்கு ரயிலில் சுகமாக பயணம் செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஹென்ரி போர்டின் முயற்சியினால் நமக்கு காரில் செல்லும் வசதி கிடைக்கிறது இப்படி எத்தனையோ பெருமக்கள் முயற்சி செய்து அற்புதமான பொருட்களை உண்டாக்கி நாம் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அர்ப்பணித்து சென்றிருக்கிறார்கள் இது மறுக்க முடியாத அவர்கள் மட்டும் முயற்சி செய்யாமல் முழங்காலை கட்டிக் கொண்டு மனித நாகரிகமும் முன்னேற்றமும் முடமாகி போயிருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நாகரிகமே உருவாகி முயற்சி மட்டும் இல்லாவிட்டால் மனித வாழ்க்கையில் மலர்ச்சி கிடையாது நமக்கு வாழ்வில் வெற்றி வாகை பெற்றுத்தருவது முயற்சிதான் முயற்சி இல்லையே ஒருபோதும் முன்னேற்றம் காண முடியாது முயற்சி இருப்பின் எப்போதும் இகிழ்ச்சி அடைய இயலாது பள்ளுவரும் பலம் பெருக்கவும் வறுமையை விரட்டவும் ஒரு மொழி முயற்சி செய்ய செல்வத்தை பெருக்கும் முயற்சியின்மை வறுமையை புகுத்தும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் காண விரும்புகிறாய் அல்லவா அப்படியானால் உழைக்க பின்வாங்க சந்தர்ப்பம் எதையும் விடாதே வேதனை தரும் நிகழ்ச்சியை கண்டு பின்வாங்க இதுதான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு உண்மையான மந்திரம் என்று விவரிக்கிறார் ஜார்ஜ் எலியச் வாழ்வின் அர்த்தம் இடைவிடாமல் முயற்சி செய்வதுதான் என்று ஜெர்மன் பழமொழி கூறுகிறது வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த நிலையை அடைவதற்கு யார் எவர் எப்படிப்பட்டவர் என்பது முக்கியமல்ல தனக்கென்று ஒரு தகுதியை திறமையை உண்டாக்கிக் கொள்ளும் யாரும் வாழ்க்கையில் திட்டமிட்ட ஒரு உயர்வு நிலையை பெற முடியும் என்பதுதான் உண்மை என்கிறார் ஆலிவர் இவருடைய கூற்று முற்றிலும் சரியானது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்முடைய சிந்தனையின் போக்கும் அந்த சிந்தனை வழிபட்ட செயலாக்கமுமே காரணம் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட முயற்சி தீர்க்கமான செயல் கடினமான உழைப்பு இவைகள்தான் முன்னேற்றத்தின் முதல் படிகள் நன்றி வணக்கம்